اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد نبيه ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى اله سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى اله محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ادخلوا في السلم كافه وقال تبارك وتعالى ايضا ان الدين عند الله الاسلام மிக்க செங்கையான பெரியே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹக்கு سبحانه وتعالى உலகத்திறங்களை படைத்து நாம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா சுஹானு தாலா ஒரு வாழ்க்கை முறையையும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறான் நீங்கள் இப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் இப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் அந்த முறைக்கு பெயர் இஸ்லாம் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் வாழ்வாங்க அவர்கள் உலகத்தில் வெற்றி பெறுவார்கள் யாரெல்லாம் உலகத்தில் ஈமானுடன் உள்ளத்தில் நம்பிக்கையுடன் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறையை தண்ட முறையாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்கள் உலகத்திலும் வெற்றி பெறுவார்கள் ஆகத்தில் வெற்றி பெறுவார்கள் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய உதாரணமாக ஆக்கி எடுத்து நடப்பார் அவரும் இந்த வெற்றி பெறுவார் ஆனால் அவருக்கு ஆகலத்தில் வெற்றி கிடைக்க மாட்டார் இஸ்லாம் உண்டு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை மேலே யாரு வாழ்ந்தாலும் சரி அவர்களுக்கு உலகத்தில் நிம்மதி கிடைக்கும் ஆனா மௌத்து கூப்பிட உள்ள வாழ்க்கையில் ஈமான் இல்லாதவர்களுக்கு நிம்மதி அளிக்க மாட்டார் இஸ்லாத்தை இப்படி சுட்டிக்காட்டுகிறார் ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் அது இஸ்லாம் மட்டும்தான் மட்டும் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற ஒரு மார்க்கத்தை வேறொரு ஷரீகத்தை வேறொரு கோட்பாடை தன்னுடைய வாழ்க்கையுடைய கோட்பாடாக ஆக்கிக் கொண்டால் அவர்கள் உலகத்தில் வெற்றி பெற மாட்டார்கள் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள போறதும் இல்லை அதை அங்கீகரிக்கப் போவதும் இல்லை தீர இந்த அல்லாஹி இஸ்லாம் அல்லாஹுலத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்க இருக்கும் என்று அது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் மட்டுமே மட்டும் வேறெதுமே இல்லை வேறெதுமே இல்லை முதலாவது விளங்கிக் கொள்ள இஸ்லாம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்குரிய வழி நான் வேற எதிர்பாலும் எனக்கு வெற்றி அடைய முடியாது இது பேசிக் இது அடிப்படை எதையுமே புரிய முடியாது இதை விளங்காமல் எதையுமே விளங்க முடியாது இஸ்லாத்துக்குள்ளதான் எனக்கு வெற்றி இஸ்லாத்துக்குள்ளதான் எனக்கு நிம்மதி இஸ்லாத்துக்குள்ளதான் என்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்புக்குள்ளதான் என்னுடைய வியாபாரத்துக்கு பாதுகாப்பு சொல்லக்கூடிய ஒன்றுக்குள்ள மட்டும் தான் அல்லாஹ் வைத்து இருக்கிறான் உலகத்தில் வந்த ஆதர இஸ்லாம் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் கடைசி ரசூல் வரைக்கும் வரும் வரைக்கும் உலகத்தில் வந்த எல்லா நனிமாறுகளும் முஸ்லீம்களாக தான் இருந்தாங்க இஸ்லாம் இஸ்லாத்துக்கு வயது ஆயிரத்தி நானூறு அல்ல இஸ்லாத்துக்கு வயது ஆயிரத்தி நானூறு அல்ல இஸ்லாம் உலகத்தில் ஆதவரை தான் இருந்தாங்க நூலை முஸ்லீமாக இருந்திருக்கிறாங்க தெளிவாக இப்ராஹிம் அலி சொல்லாம் காலத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க காபாவை கட்டி முடிச்சி தரிசனம் வா கேட்டாங்க. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ وَقَوَارِدُ مِنْ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ رَبَّنَا وَاجْعَلْنَا مُسْلِمَيْنِ لَكَ رَبَّنَا وَاجْعَلْنَا مُسْلِمَيْنِ لَكَ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தரியே மஹந்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தரியே மஹந்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கோட்பாடு ஆகிறது இப்ராஹிம் யூதீயன் இப்ராஹிம் அலே இஸ்லாம் யகுதியும் அல்ல இப்ராஹிம் அலே இஸ்லாம் அஸ்லாமியும் அல்ல அவர் யாரு ஒரு முஸ்மின் அவர் யாரு ஒரு முஸ்மின் ஆட்சி செஞ்சாங்க வாழ்ந்தாங்க நவியாக இருந்தாங்க கடைசி கட்டம் கடைசி கட்டம் அல்லாட்டை கேட்கிறாங்க ஒரு துவா சகோதரர்களை வந்திச்சுட்டாங்க இல்ல முடிஞ்சு இப்பொரே ஒரு துவாச்சம் அருண் அந்த மட்டும்ாரத்தில் போ கண்ணியாய் என்னுடைய தாய் தந்தைக்கு முன்னால வந்து என்ன கண்ணியப்படுத்த உண்மை ஏற்றுக் கொள்கிறேன் முஸ்லிமன் என்ன முஸ்லீமாக என்ன சேர்த்து நபிமார்கள் என்ன வாழ வைக்கிறது யார் கேட்கிறாங்க நபிமார்கள் நபிமார்கள் கேட்கிறாங்க நல்ல மக்களோட வாழ வைத்து விடுவாயாக சுகமத் சுகமத் அல்ர லி ஹி ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய நண்பருடைய மார்க்கத்தில் தான் இருப்பாங்க ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய நண்பருடைய மார்க்கத்தில் தான் இருப்பாங்க கூட்டாளி யாருடைய நண்பர்கள் யாருட குழந்தைகளுடைய நண்பர்கள் யாருடைய மனைவியினுடைய நண்பர்கள் யாரு கணவனுடைய நண்பர்கள் யாரு ஒவ்வொரு மனிதரும் அவனுடைய நண்பருடைய மார்க்கத்தில் தான் நோட்டாகுவாங்க நாங்கள் தகஜத்தை துற இல்ல அந்த பாக்கியம் இன்னும் எங்களுக்கு கிடைக்க இல்லை ஆனா எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய நன்மைகள் அவங்க தகஜத்தை தொடரக்கூடியவங்க அல்லாஹாக சொல்வேன் அந்த பாக்கிய கிடைக்கும் அந்த பாக்கிய கிடைக்கும் சாலி ஆன மக்களோடு என்ன சேர்த்து விடுவாயாக எல்லாருக்கும் தெரியும் वालिवी कुरान वालिवती वालिवे कुछ वाली यो three three वाली पोना குகை வாசிகள் மனிதர்கள் அல்ல தாண்டியவர்கள் அல்ல அல்லா சுபான் கூட்டம் சின்ன வாலிபர்கள் அல்லா சுபான் இப்ராஹிம் வாழ்க்கையை சோபான் இப்ராஹிம் அலி அஸ்லாம் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறான்னு தெரியுமா ஒரு வாலிபராக இருக்கிறாங்க நேரே போனாங்க சிலை வழங்கக்கூடிய மக்களுடைய இடத்துக்கு போயிட்டு சிலையில வளர்த்தாங்க அல்லா சொ வாலிவர் அவங்களுக்கு சிறைகள் உடைக்க சொல்ல அந்த மாதிரி அப்படி உண்டு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லவும் இல்லை ஆனா இதுலாம் செஞ்சது சரி அவங்க காலத்தில் வாலிபர்களை பற்றி குவான் ஏராளம் கழித்திருக்கிறோம் அல்லாஹ்லாம் மக்களும் சில புகைவாசிகள் சில வாலிபர்கள் தந்த தீன பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்த சில வாலிபர்கள் ஊர்த்திய போனார்கள் நேரமாகவே ஒரு தொகைக்குள்ள ஏன் எங்களை யாரும் கண்டுகொள்ளக் கூடாது எங்களை யாரும் பார்த்துக் கொள்ளக் கூடாது சகோதரே தெரியாமே அல்லா குக சொல்றான் அவன் குகைக்குள்ள போடவும் அல்லாஹ் செஞ்ச முதலாவது வேலை அவர்களுடைய காதுகளை செவிடாக்கிவிட்டார் அவர்களுடைய காதுகளின் மீது நாங்கள் சீல் பண்ணிவிட்டோம் காது கேட்குது முன்னூறு வருஷம் தூங்கினாங்க முன்னூத்தி ஒன்பது செல்வோம் ரெண்டு கலண்டர் இஸ்லாமிய கலண்டர் இஸ்லாமிய புதுவன் ஆரம்பம் சந்திர ஓட்டத்தை மையப்படுத்திய ஒரு கலண்டரும் இருக்கிறது சூரிய ஓட்டத்தை மையப்படுத்திய ஒரு கலண்டரும் இருக்கிறது அல்லா ரெண்டு கலண்டரையும் ஒரே ஆயத்தில் சொல்றார் ரெண்டு கலண்டரையும் ஒரே ஆயத்தில் அல்லா அல்லா அல்லா பாயிண்ட் அவுட் பண்றான் அல்லா சொல்றான் ஒரு கலண்டர் பிரகார முன்னூறு வருஷம் அது சூரிய ஓட்டத்தை மையப்படுத்திய கலண்டர் சூரிய ஓட்டத்தை மையப்படுத்திய கலண்டர் இன்னொரு கலண்டர் இருக்கிறது சந்திர ஓட்டத்தை மையப்படுத்திய கலண்டர் பிரகாரம் பார்த்தால் அது முன்னூற்றி ஒன்பது வருடங்களாக இருக்கும் எனவே பாதிக்கக்கூடிய ரெண்டு கலண்டரும் சூரிய ஓட்டத்தை மையமாக வைத்து இருக்கக்கூடிய கலண்டரும் சந்திர ஓட்டத்தை மையமாக வைத்து இருக்கக்கூடிய கலண்டரும் குரான்ல இஸ்லாஸ்டில் அங்கீகரிக்கப்பட்ட கலண்டர் ஆனா கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான நிகழ்வை மையமாக வைத்து ஈசா அலை பரந்த நாள் இருந்துதான் அந்த கலண்டர் ஆரம்பித்து இருக்கிறாங்க ஆனா எங்களை கலண்டர் இஸ்லாமியர்களுடைய சூரிய ஓட்டத்தை சந்திர ஓட்டத்தை மையப்படுத்திய கலண்டர் மக்காவது எதிர்த்து செய்து மதீனாவுக்குள்ள போற நாயை மையமாக அரைத்து எங்களை இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது குகைக்குள்ள இந்த வாலிபர்கள் குகைத்துள்ள தூங்குகிறார்கள் என்ன சொல்ல வாரது குகைக்குள்ள போற வழியில ஒரு நாயும் சேர்ந்து போகுது என்ன நாய் ஒரு நாயும் சேர்ந்து போகுது கொஞ்சம் வாலிவர்களை சேர்ந்து ஒரு நாயும் போகுது அல்லா குரான் நாய பத்தி சொல்றாங்க பரிசுத்தமான குரான் பத்தி அல்லா சொல்றாங்க நாலு முறை சொல்றான் திருப்பி திருப்பி ஒரே நாய நாலு முறை குரான் ரிப்பீட் பண்றாங்க கொஞ்ச பேர் சொல்றாங்க கொஞ்ச பேர் சொல்றாங்க அவங்க நாலு அஞ்சு பேர் ஆறாவது நாய் கொஞ்ச பேர் சொல்றாங்க ஆயத்தில் நாய பற்றி நாலு முறை அல்லா திருப்பி திருப்பி சொல்றான் அந்த நாயும் அவங்களோட இருந்துச்சு கடைசி அல்லா சொல்றான் இந்த குகைவாசிகள் குகைக்குள்ள போனதுக்கு பிறகு அவங்க நாய உள்ள நிற்கிறது வெந்தையும் விரித்து வைத்து நாயும் சேர்ந்து தூங்கு இந்த புராணி ஐந்து ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாமத்திரி தும்பாலை கேட்கிறாங்க நாளைய கயாமுத்தடி நாளையில இந்த நாயும் சுவர்க்கம் போகும் நாயும் சுவர்க்க போகும் நல்லோர்களோட சேர்ந்த நாய்க்கு சுவர்க்கம் என்றால் நல்லவர்களோட சேர்ந்திருந்த நாய்க்கு சுவர்க்கம் என்றால் நல்லவர்களுக்கு பின்னால போன எங்களுக்கு சுவர்த்தம் கிடைக்க மாட்டாதா திஸ்வாதிகி என்ன சாதிகான மக்களோட சேர்த்துமை பாயாக ஒரு நாய் நல்ல மக்களுக்கு பின்னால போகுது அந்த நாய்க்கு சோர்க்கம் என்றால் நாங்க போனால் எங்களுக்கு சோர்க்கம் கிடைக்க மாட்டாதாம் நாங்கள் கேட்போம் வம்பாளத்தில் யாரும் முஸ்லீமாக மௌத்தாக்கு மௌத்தாக்கு நல்லோர்களுடைய சேர்த்து எழுப்பாட்டு நல்லோர்களுடைய சேர்த்து வாழ வைப்பாயாக சுமகானவா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே வாழ்க்கையில் ஞாபகம் வேண்டோ இஸ்லாத்தில மௌத்தாகவும் அல்லா சொல்ற துண்ண இல்ல உகன் தும் முஸ்லிமோன் நீங்க நவிமார்களாகத்தான் நூத்தாகவும் சொல்ல இல்லை நீங்க பெரிய ஆளிந்தராகத்தான் நூத்தாகவும் சொல்ல இல்லை நீங்க பெரிய தாய்களாகத்தான் நூத்தாகவும் சொல்ல இல்லை நீங்க பெரிய கொடையாளிகளாகத்தான் நோக்காக சொல்ல இல்லை குரான் சொல்வது வலத்தமும் துண்ண இல்ல உகன் தும் முஸ்லிமோன் நீங்க முஸ்லீம்களாகவே அன்றி முழுக்காக கூடாது உங்களுக்கு மருத்துவரோ விஸ்வாத்திர அதுக்கு மேல ஆலிம் அதுக்கு மேல தாய் அதுக்கு மேல கொடையாளி அதுக்கு மேல பெரியவர் அதுக்கு மேல இப்படிப்பட்டவர் இதெல்லாம் பிளஸ் இதெல்லாம் பிளஸ் கட்டாயம் வாஜி உங்களுக்கு விமோசனம் உங்களுக்கு வெற்றி உங்களுடைய ஆதரவு நல்லதாகவே அன்றி மரணிக்க கூடாது முஸ்லீமாகத்தான் அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கு ரெண்டாவது மிகவும் கம்ப்ளீட் பரிசுத்தமானது மட்டுமல்ல இது பரிபூர்ண தோற்பத்த உலகத்தில் எதுவுமே பரிபூர்ணத்துவ சட்டங்கள் மாறிக்கொண்டே போகும் போகும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லோ வருகிறது சுபகாரம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பில் பாஸ் பண்ணப்படுகிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான சட்டங்கள் ஏற்றப்படுகிறது ஆனா அல்லாந்த விஜய தெளிவாக சொல்லிட்டான் இஸ்லாம் பரிபூர்ணமானது எந்த அளவுக்கு தலாக்கு சொல்றத்தையும் இஸ்லாம் மிக்காக செய்வதை இஸ்லாம் சொன்னது போலவே தலாக்கையும் இஸ்லாம் சொல்லி தலாக்க சொல்லி இப்படித்தான் தலாக்கு எனக் கோ பண்ணுங்க தலாக்கென்று ஒன்று நிகழக் கூடாது என்பதற்காக வேண்டி அத்தனையோ பாதத்தை ஏற்கனவே ஹலால் ஆக்கிட்டார் ஹலால் பாக்கிட்டார் தலாக்கென்ற ஒன்று நிகழக்கூடாது என்பதற்காக வேண்டி எத்தனையோ தளர்களை பாவங்களை அல்லா இவாதத்தாக மாற்றி சொன்னது தலாக்கு சும்மா நடக்கக்கூடாது எனக்கு விருப்பம் இல்லை என்று தலாக்கென்று சொல்லக்கூடிய ஒன்றை நிகழக்கூடாது என்பதற்காக வேண்டி ஏற்கனவே பாதமாக இருந்தோ பெரும் பாவத்தை விவாதத்தாக மாற்றிட்டோம் பொம்புளை பார்க்கிறது போயிட்டு வரையை பார்க்கலாம் வாக்கத்துக்கு சாமான வாங்குவத பொம்பளை பார்க்கலுமா கிரௌண்ட் பார்க்கலாம் பொம்பளை பார்க்கிறது அறாம் பார்த்தா தொழுகேனு உள்ள ஹொசுகு பைத்தரும் கண் செய்யக்கூடிய பாதத்துக்கு அல்லா தரக்கூடிய பெரிய சென்டென்ஸ் தொழுகேனுள்ளைத்தரும் தகஜத்தில் சீடாக மாட்டாது கண் ஆனா என்று வந்தால் திருமணம் என்று வந்தால் கல்யாணம் என்று வந்தால் பொன் பார்க்கிறது பொன் பார்க்கிறது உமதான பேரும் அவங்க திருப்திகள் நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு விருப்பம் உனக்கும் விருப்பமாக பார்த்துட்டு எத்தனை வரை பார்க்கணும் திருத்தி காணும் வரைக்கும் பார்க்கணும் ஒரு முறை பார்க்கலாம் ரெண்டு முறை பார்க்கலாம் மூணு முறை பார்க்கலாம் பல கடமைகள் பார்க்கலாம் ஏன் நான் நிக்காக செய்ய போறேன் நாளைக்கிழக்கு வானம் என்று எனக்கு நாளைக்கு பண்ணேனா எப்படி பார்க்க வரம்பு நான் பேச வரல ஏன் ஒன்று மூணாவது நபரை பற்றி யாருமே பேசுவது சொல்லுது பிறவர் பற்றி பேசுவது மூணு வகையான பாவ இருக்குது ஒன்றிருக்குது வைரத்து புறம் பேசுறது ஹஸ்ரல் நம்ம சொல்லி காத்துறாங்க குரானில் இருக்குது மூணாவது நபரை பத்தி பேசுறது மூணு வகையா இருக்குது ரெண்டு பேரு சேர்ந்து மூணாவது ஆரை பத்தி பேசுறாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எதை பேசுறாங்களோ அது அவருடைய வாழ்க்கையில் இருக்குது இல்லாத பேச இருக்கிறது தான் அவர் கொஞ்சம் வட்டிக்கு வாங்குறாரு அவர்கிட்ட கொஞ்சம் பொய் இருக்குது அவர் வந்துட்டு அறாம அந்த தவறு அவர்கிட்ட இருக்கிறது பேசுறாங்க இந்த பாவத்துக்கு என்பதால் புறம் இது கூடாது இது ஹராம் எந்த அளவுக்கு பெரிய பாவம் என்றால் அவருட இருக்கக்கூடிய தவறத்தான் நாங்கள் பேசணும் இல்லாச்சும் பேசல அல்லா சொல்ற அவருடைய நீங்க சாப்பிட விரும்புவீங்களா இருக்கிறத பேசினாலே அல்லா சொல்ற ரெண்டாவது என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியா இருக்கா இல்லையா என்று சொல்லி ஆனால் ஒத்தர் காதல முழுந்துச்சு சொன்ன ஊவினாரு வாசிச்சீங்க செய்தியை பேஸ் பண்ணி அல்லது ரெண்டு பேர் பேசிக்கொண்டு செய்திய பரத்துறீங்க இது இஷ்கிறத பேசினாலே அவன் இடத்தை சாப்பிடுற சமம் தெரியாத மூணாவது ஒரு பாதம் இருக்குது இல்லாத ஒன்றை நீங்க சோழிச்சு கட்டுறீங்க அவரூறு சொல்றீங்க படுகூறு மிக காணவும் இல்லை உங்களுக்கு தெரியாது கேள்விப்படவும் இப்படி சோழித்து நாங்க சொல்லுவோமே இப்படி சோழிச்சு நாங்க கட்டிடுவோமே கூட்டம் எங்கள்கிட்ட இருக்கத்தான் செய்தாங்க அந்த பாவம் எங்கள்கிட்ட இருக்கத்தான் செய்து அன்னைக்குரிய இஸ்லாமிய சகோதரே நாங்க பேச மாட்டோம் பாது கொள்வோம் இஸ்லாம் ஆனா தலாக் என்று நிக்கா என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்துட்டாரு உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க புறம் பேசலாம் இப்ப மகள மகனுக்கு பேசியிருக்கிறோம் உங்கள கருத்து நல்லமா சரி இல்லையா உங்களோட மகனுக்கு அவங்கள மகனுக்கு அவருடைய மாப்பிள்ளைய பத்தி கேட்கிறாங்க பொண்ணை பத்தி கேட்கிறாங்க கலாத் என்று செல்லக்கூடிய ஒன்று மிகக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லா பொண்ணை பார்க்க சொன்னான் சொன்னா விசாரிச்சு பார்த்துக்கொண்டோம் விசாரிச்சு சும்மெடுக்கமான சும்மடுக்கமான நல்ல மனிதர் அதுக்காக புள்ள நல்லவனாக இருக்கிறோம் கட்டாயம் இல்லை நல்ல குடும்பம் அதுக்காகவேண்டிய குடும்பத்தினுடைய எல்லாரும் நல்லவென்ற அவசியம் இல்லை நல்ல அதனால மகள் நல்லவராக இருக்கும் அவசியம் இல்லை துறையில் விசாரியோ தீபா விசாரியுங்க பாருங்கோ விசாரித்து பாருங்க நவீனுடைய களத்தை சாதி பெண்மலையை பற்றி கேட்கிறாங்க நவீன சூழ்வா மூணு பேர் என்ன கடையாளம் நீ கஷ்டப்படுவாய் இவர் ஏற பணம் இல்ல முடிக்காத சோழர் எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பேச மாப்பிள்ள எப்ப போவாரு கல்யாணம் முடிஞ்சு பயனாளிடுவார் எப்ப வருவாரு மூணு வருஷம் வருவாரு என்ன கல்யாணம் என்னத்த கல்யாணம் என்னத்துக்கா வீட்டுக்கு கால்காரனா உமா அப்பா பார்க்க சேதம் கேடா எனக்கு ஒரு மனைவி இருக்கா என்ற கல்யாண விருத்து நடக்கிறேன் உமா அப்பா பார்த்துக்கோ வீட்டுக்கு யார விண்ணாங்க சொல்ல சொன்ன அபு ஜஹம் என்ற சகாபிய நீ முடிக்காதே அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா எப்படி பாஸ்போர்ட் வைக்கும் எங்களை சொல்றா அவருடைய பேக் எப்பயுமே கருத்து வைக்கும் பண்ணக்கூடியவர் எத்தனை பிரயாணத்தில் விரும்பக்கூடியவர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு உலகத்துக்கு சரியான பசி சாப்பிடு பசி பிடிச்சு கொண்டு வந்து கேட்கிறாங்க ஆயிஷா விட சாப்பிடறதுக்கு வந்த ஒரு ஆடு இருக்குது அதுதாவுக்கு ஜகாத்தாக வந்த ஒரு ஆடு இருக்குது என்று சொன்ன சிந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அதுதாவுக்கு ஜகாத்தாக வந்துச்சு பரீதா எனக்கு தந்தல் ஜகாத் அல்ல ஹதியாவாகமா யாருக்கு ஜகாத் பரீதாவுக்கு ஜகாத் பரீதா எனக்கு தந்த ஜகாத் இல்ல பரீதா எனக்கு தந்தாது ஹதியாவாகமா இதுயோ பேர் கேத்தாங்க உஹியாவுடைய இரச்சி இந்த மாற்று வலத்தை தாந்த நபர்களுக்கும் கொடுக்கவே மாட்டு ஏன்டா ஊட்டு கரச்சி வந்திருக்குது நான் உஹியா கொடுக்க இல்ல அனுப்பின கொண்டு சட்டம் மாறிடும் எனக்கு அவர் தந்தால் நான் இவருக்கு குறுக்கிறேன் ஹதியாவாக கடன் தந்தால் தக்காட்டு எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது கையில கொடுத்த கல்யாணம் இருக்குது என் மவள கல்யாணம் இருக்குது அந்த சாப்பாட்டுக்குள்ள நீங்க பத்துவா கேக்குறீங்க என்ன பிரச்சினை காட்டுடைய பணத்தால்தான் இந்த சாப்பாடு கொடுக்கப்பட போகுது இந்த சாப்பாட்டு எனக்கு பங்களிக்க இதுவான்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் ஹதிஷ் தான் என்ன மரீதாவுடைய ஹதீஸ் நீங்க கொடுத்தது அவங்க உங்களுக்கு தரவு பண்ணியுமா அவன் அவனுக்கு தரவு சாப்பாடு பற்றி அவ்வளவு ஏராளமான சட்ட திட்டங்கள் உருவாக்கிட்டான் அதுல உண்டுமான் மரிதா ஊதியம் வாங்கும் தாளான அடிமையாக இருக்கும் பொழுதுதான் நீக்காக சென்று கொண்டார்கள் அவனோட மக்களை யாரும் தெரியுமா அதுக்கு முகேஸ்வரியம் வாகும் தாளான அடிமையாக இருக்கும் பொழுது என்று சொல்லக்கூடிய இந்த பரீதாவை காசி கொடுத்து வாங்கி உறுதியிட்டாங்க நீ இதுக்குப் பிறகு அடிமை இல்லோமா நீ இதுக்கு பிறகு சுதந்திர பெண்ணாக இருக்க போறாய் என்று சொல்லி உறுதியிட்டாங்க உரிமையிட்டதுக்கு பிறகு இந்த பலிதாகுத்தாளான் தான் ஒரு முடிவு செஞ்சு கொண்டாங்க நான் இந்த கணவனை விட்டு பிரிய போறேன் யாரு கணவன் வாகாரி சொல்றா இந்த பலீரா பெண்மணி நவீனுடைய வீட்டுக்குள்ள வாழ்ந்த அடிமை பெண் உருவெயிடப்பட்டதுக்கு பிறகு அவ முடிவு செய்வா என் கணவனை விட்டு நான் பிரியோனும் நான் செப்பரேட் ஆக போறேன் நான் தனியை வாழப் போறேன் என்று சொல்லி ஒரு முடிவு கட்டி அவ முடிவெடுத்திருந்தான் என்ன வச்சுக்கோ ஏன் என்ன விட்டு பெரிய போறாய் ஆனா அவட முடிவில் உறுதியாக நிற்கிறான் எத்தனையோ பேரோட போயிட்டு பேசி பார்த்தாங்க யாருமே யாரும் சொல்றா கேட்கல அவட முடிவில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறான் எந்த அளவுக்கு அப்துல்லா போனிஸ் நவீன கொஞ்சம் ஆகும்மா கொஞ்சம் சேர்ந்து போகுமா உனக்கு என்ன பிடிச்சி போகுது என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த பெண்வணி பெண் பெண் சகோதிகளே விவேகியாக இருக்கணும் அந்த பெண்மணி ஒரு கேள்வி கேட்டால் யாரை பேச நீண்ட வார்த்தல மாப்பிள்ளைய பத்தி கம்ப்ளைன் பண்ண இல்ல மாப்பிள்ளையில குறைகளை பத்தி சொல்ல இல்ல ரெண்டு வார்த்தை சொன்னா நீங்க இப்ப சொல்றது கட்டளையா அல்லது ஒப்பீனியனா கட்டளையா உங்களுடைய கட்டளையாக இருந்தால் எனக்கு வேற பேச்சுக்கேடம் இல்ல வேற நான் அவருடைய வாழுவேன் உங்களை கட்டளை எனக்கு மாறு செய்ய முடியாது நீங்க சொன்னா சரி கட்டளையாக இருந்த அபிப்பிராயமாக இருந்தால் உங்களுடைய ஒப்பீனியனாக இருந்தால் உங்களோட மசூராவாக இருந்தால் எனக்கு விட்டு விடுந்தோ என்ற விடயத்தை நான் முடிவு செய்றேன் ஏழுமான் சொல்ல சொல்ல சொல்லும் மனைவிக்கு மனைவிக்கு எந்த கணவன் சொல்லும் வீட்டுக்குள்ள ஒரு வார்த்தையை சொன்னால் எவ்வளவு கோபம் வரும் விடயத்தை நான் முடிவு செய்தேன் இதை விட்டு விடுபோது ஆத்திரம் வரும் ஆத்திரப்பட ஏதாது கோபப்பட ஏதாது அபிப்பிராயம் தீ முடிவு செஞ்சு போறேன் அழகான முறைய எல்லாத்துக்கும் சொல்லி தங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் எப்படி வளர்க்கும் எப்படி வீடு கட்டி இஸ்லாம் நான் சொல்றேன் எப்படி வீடு கட்ட வேண்டும் இஸ்லாம் சொல்லியிருக்கிற படிங்கோ எங்களை வீடு எப்படி இருக்கோணும் வீட்டினுடைய சூழல் எப்படி இருக்கணும் வீட்டினுடைய இஸ்லாம் சொல்லிருக்குது எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லியிருந்தால் நான் கொறை சொல்ல நான் சொல்வதை நாங்கள் எல்லாரும் சேத தோபா செய்வோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லவரிக்கு வருவோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து சரியான செய்ய பார்ப்போம் நாங்க எல்லாரும் கடல் இருக்கிறோம் எப்படி விடு கட்டோம் இஸ்லாம் சொல்லுது வயது வந்த புள்ள அல்ல பால் உணர்வு உள்ள முள்ள என்ன உணர்வு பால் உணர்வு என்ன பால் உணர்வு தான் கணவன் மனைவியினுடைய உறவுகளை பத்தி தெரிஞ்சவங்க இன்றைக்கு மூணாம் தெரியும் பா கல்யாணம் முடிச்சாலும் தெரியாத செய்தி எல்லாம் இப்ப என்ன பொன்னசுருக்கு போன பிள்ளைக்கு தெரியும் அது அந்த பிள்ளை சொல்றது போய் பிறன் கேள் பிறன் சொல்லு அந்த பிள்ளை அந்த லாங்குவேஜ் தான் பேசு அந்த லாங்குவேஜ் சின்ன பிள்ள சின்னதான் படிக்குது பொன்னசுருக்கு போகுது பிள்ளை ஸ்கூல் இருக்குது அந்த பிள்ளைய வாயாளமான வாழ்த்து தான் அந்த பிள்ளை கீருது ஹார்ட்ட தாங்கிது மகாணம் கல்ச்சரல் க ஒரே ஊற்று இருக்கிறீங்க இந்த ரூமில் இருந்து இந்த ரூமுக்கு எப்படி போகும் போனும்ங்க ரூமுக்கு தாத்த எப்படி போகணும் தாத்த தங்க மக்கள் எப்படி போகணும் சொன்ன வீடு தட்டுது உள்ளது வீடு தட்டும் போன்றது உள்ளது எங்க வீடு தட்டோம் எப்படி விடு கட்டோம் மனைவிக்கு இருப்படம் கொடுத்துத்தான் கல்யாணம் முடிக்கோடும் யாருக்கு வீட்டுக்கு வசதி இல்லையோ அவங்களுக்கு கல்யாணமும் இல்லையா வச்சு நாலு விஷயத்துக்கு வசதி கோடம் ஹஜ்ஜு செய்ய என்ன வேணும் என்ன வேணும் பணம் வேணும் ஹஜ்ஜு செய்ய பணம் வேணும் பணம் ஹஜ் இல்லை பணன் இல்லையா யாருக்கேன் கொஞ்சம் நீக்குதான் போங்களேன் அப்படினு சொல்லான ஆசை அஞ்சு லட்சம் ரூபா வேணும் எனக்கு மூணு லட்சம் ரூபாய் என்ன தலைமை கூட்டி போகும்போது யாருக்கு முன்னாலே போயிட்டு தலை சொறியில மார்க்கத்துல நாங்கள் இல்லை எந்த அளவுக்கு இருந்தா எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருந்தா நான் வந்து சொல்ல வேண்டிய கூடிய மசாயம் யார்ட்டுமே கை நிறுத்தக் கூடாது யாரத்திலுமே இழவல் வாங்கக்கூடாது யாரத்திலுமே யாசகம் கேட்கக்கூடாது நாங்க சுயமாக வாழ பழகோனும் எழுபோனோ எந்த அளவுக்கு ட்ரவலிங்ல போறோம் போகக்கூட இப்ப போன எல்லா இடத்துலயும் தட்டி தண்ணீங்குது வட்டதில் சில வேறு என்கிற நாட்டிலும் இருக்குது சில ஏரியாக்கள் போனால் நீங்க சிறு ஒவ்வொரு முகத்தை கழுகும் கையக்கழு தலை வசூல் செய்வோம் ஆயத்தி அப்ப ஒவ்வொரு தண்ணி வேணும் தண்ணியை தேடு தண்ணி கிடைக்க ஒரு நல்லி பத்தடிக்கு மேல வேணும் ஒரு மாலை வேணும் ஒரு மாலை வேணும் நீங்க ஒரு பிரயாணி உங்களோட கையிலங்க பாதிக்க போகுது அடுத்த பக்கத்து பாதிக்க பக்கத்தோட்டு தாராளத்தை பயிற்சி கேட்டால் வாலிய தந்துடுவாரு ஏன் காரணம் பாலிக்கு எந்த செலவும் இல்லவாப்பா பாலிய பயிற்சி போடுறது மீட்டர் ஓடாது பாலிய போட்ட தண்ணி அல்ல அதுக்கு செலவு இல்லை வாலிய போட்டால் தண்ணி வரும் இஸ்லாம் சொல்லுது கித்தாபு சொல்லி தருக்குது நீ அப்படிப்பட்ட கட்டத்தில் பயணம் செஞ்சி சொல்லி அவர்கிட்ட பயிற்சி பாலிய அவன் தய்து தலை சொல்லியாதே அதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல்ல நாங்க யாரும் பக்கமும் தேவையில்லை எங்களை இஸ்லாம் யாரும் பக்கமும் தேவையில்லை நிக்காசு செய்யணுமா மகனை கொடுத்து முடிங்கோ எது கொடுத்து முடிங்கோ மகன் கொடுத்து முடிங்கோ மகன் நான் நான் மாமாட்ட வாங்க மாட்டேன் இருப்பிடம் குடும்பம் அஸ்டினு மின் முப்பிள்துணி தாக சொன்னாட்டியில கவனும் மாப்பிளைக்குத்தான் பொறுப்பு கொண்டாட்டி மூத்தாக்குள்ள கொண்டாட்டியில பேங்க் பேலன்ஸ் இருக்குது பத்து லட்சம் ரூபா யார்காலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் யார்ட பேங்க் பேலன்ஸ் சொல்லாட்டி சம்பாரிச்சு மனைவி சம்பாரிச்சு வச்ச பணம் பத்து லட்சம் ரூபாய் இருக்குது அந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்தால கபன் குடவை வாங்கணும் என்ற கட்டாயம் இல்ல கபன் குடவை யார் கொடுக்கோடும் கணவன் தான் கொடுக்கோடும் அதுக்குத்தான் பள்ளிய கவிழ்த்துக்காக சொன்னோம் அது மட்டுமல்ல இருப்பிடம் கொடுக்கோணும் எதுவரைக்கும் கொடுக்கோணும் என்றால் மனைவியாக இல்லாம போனதுக்கு பொருளும் வரும் எப்பது மனைவிக்கு தலாக்கு சொல்லிட்டீங்க மனைவிக்கு தலாற்று சொல்லிட்டீங்க தலாக்கு சொல்லிட்டீங்க தலாக்கு சொன்னா மனைவி மனைவி சில பெண்களுடைய மாசம் வரும் சில பெண்களுடைய சுத்தம் வரும் அல்லா குவான் சொல்றான் அந்த மூணு முடியும் வரைக்கும் முடியும் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு இருப்பிடம் கொடுக்கிறது இந்த பொறுப்பு சகோதரத்து பெரியார்களே மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்கணும் என்றது அல்லாஹு சக்திக்கு ஏற்ப உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய ஒரு அறையில் இருந்து இன்னும் அறைக்குள்ளே வீடு கட்டது யாரு தேனி கட்டக்கூடிய வீட்டை பற்றியும் ஏன் கட்டுதில்ல மட்டுமல்ல மனிதன் வாழக்கூடிய இடத்துல வீடு கட்ட மாட்டாது மனித சஞ்சாரம் இல்லாத இடத்துல தான் வீடு கட்டும் எது ஏன் விடுவிட்டது அதுக்கு தெரியும் ரெண்டு விஷயம் தெரியும் நான் சொல்ல இல்லை பலச்சரம்பு புறான்ல சொல்றான் இது அந்த பூச்சிக்கு ரெண்டு விஷயம் தெரியும் ஒன்று தெரியும் எனக்கு பாதுகாப்பு இல்ல எனக்கு சேஃப்டி இங்க இல்ல ஏன் மனிதன் வாழ்றான் சும்மா கல்லணிச்சுவான் சும்மா கம்பாளம் சுத்தி பார்ப்பான் சும்மா உள்ள கிண்டி பார்ப்பாங்க காரியத்தை என்னால கரை சேர்க்க முடியாது என்னுடைய விடயத்தில நான் அச்சீவ் பண்ண முடியாது அதனால சொல்றான் அறிவித்து மலைகளுக்கு மேல கட்டிக்கும் மேல கட்டிக்கும் எங்கள் வீட்டினுடைய நோக்கம் இந்த வீடு வானரோகத்தில் வாழக்கூடிய மலக்குமார்களுக்கு எங்களுக்கு வானரோகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மின்னுவதை போல எங்கள் வீடுகள் மின்ன வேண்டும் அப்படிப்பட்ட வீடாக மாற்றக்குள்ள பின்னு கூட்டுல பார்த்தா நல்ல ஒரு எம் டிவி படம் போகுது போகுது பாரு பாதுகாப்போடும் சத்தீடு சாலை இதுவும் சேரும் வீடு நல்லோர்கள் வாழக்கூடிய தெருவுல வீடு இருக்கோரம் நல்லோர்கள் வாழக்கூடிய ஸ்ட்ரீட்ல ஒரு தேன் பூச்சி வீடு கட்டக்குள்ள ரெண்டு விஷயத்தை பார்க்குது பாதுகாப்பு எங்க இருக்குது ரெண்டாவது எனக்கு விசோஸ் எங்க கிடைக்கும் அது மட்டுமல்ல காகம் வீடு கட்டது வீடு காக வீடு கட்டது ஆச்சரிய ஆச்சரியம் இதெல்லாம் கா மரத்தில் விழு இதுல பெரிய கட்டாது கல்லணிச்சாலும் வைத்து சேராங்க ரெண்டாவது அந்த இடத்துக்கு மரத்துக்கு நீங்க ஏறினாலும் அந்த வீட்டுக்கிட்ட நடந்து வரையிடாது நடந்து வந்தா நீங்க படிய முடிந்துடுவீங்க அந்த கொப்பு பிஞ்சி விழுந்துட்டு படிய உங்க எப்படி வீடு சிவகாரம் அந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்து ஒரு வீடு பாதுகாப்பு இன்றைக்கு நான் அன்பாக சொல்வேன் எனக்கவா சொல்றேன் முஸ்லீங்களா என் நான்கு இதை யோசிப்போம் என் வீட்டு சூழ் எப்படி இருக்கிறது எந்த வீட்டு அன்பான்கள் எப்படி இருக்கிறது சுபானம் வா இது இஸ்லாம் என்று சொல்லப்பட்ட ஒரு உயிர் இது உண்மையை இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று சொன்னேன் இஸ்லாம் தான் மார்க்கம் இரண்டாவது சொன்னேன் இஸ்லாம் பரிபூர்ணமானது எல்லாத்தையும் சொல்லித் தந்திருக்கிறேன் வீடுகட்டோ முறை சொல்லித் தந்திருக்கிறது உள்ள வளர்க்கிறீங்களை எதிர்ப்பு என்ன மன்னிப்பு நான் நோக்கல நீங்க சொன்ன விஷயத்தை சுமகத்துறைக்கு பார்த்தா பண்ணி நிறைய ஆக்கல் இருக்கிறாங்க ஆனா ரெண்டு சமூகத்தை காணும் ஒன்று வாலிபர்களுக்கான ஏழு வயசான கடமை இல்ல புள்ளைய தொலை வைக்கிறது வாப்பட கடமைக்கு தொழுக கடமை இல்லை தொலை பழக்கிறது யாத கடமை கடமை மகனுக்கு ஏழு வயசாயிட்டு இன்னும் இல்ல ஏழு ஏழு வயசு அவருக்கு தொழுக கடமை இல்ல வாப்பா உங்களுக்கு கடமை தொழுகையில கொண்டு வைக்கிறது மட்டுமல்ல ச பத்து வரும் சொல்கான் கட்டு மகான் சொன்ன ம பிள்ளைப்ப உள்ளத்தில் கையை வச்சு கேட்கிறேன் இவர் சொல்றாரு தயவுசென்றி மகன் நாள் ஜமாத்தி போய் இவர் அமீர்ஷா ஏழு கொஞ்சம் பண்ணி கூட்டிட்டு போவோம் பாப்பா இப்படி உள்ள வளர்க்கிறதுக்கல்ல ஜமாத்து உள்ள வளர்க்கற தாவத்துறதுக்கல்லிவாசல் பள்ளிவாசல் நாங்க வளர்றதுக்கு பாப்ப மாரதியா கொஞ்சம் விவரம் கூட்டுவிட போகமாக வந்தால பாதையில வாழ்க்கையில ஞாபகம் அண்ணா இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே எங்களுடைய பிள்ளைகளை சரியான வழியில வைக்கணும் முதலாவது சரியான வழிக்கு வரோடும் வராது வரையில பிள்ளைகளை நீங்க எதிர்பார்க்க முதலாவது விடயம் எங்களை சரியான வலைக்கு திரும்பி வரணும் என்றால் நாங்கள் முதலாவது திரும்பி வரோம் எங்களுக்கு தகாஜத்து நெசைவானா எங்களுக்கு நசைவாகும் தாய்மார்களே சகோதரர்களே உங்களுக்கு தகாஜத்தின் நசைவானா உங்க வீட்டு பெண் குழந்தைகளுக்கு நான் ஒரு நாளைக்குரான் குரான்சு குரான் முதலாவது நீண்ட தாய்மார்களே சகோதரிகளே வாழ்க்கையில் வேண்டி கேட்கிறேன் ஏன் என்ன உள்ள இல்லாத சொல்றேன் அன்பாக சொல்றேன் யாரையுமே யாரையுமே கண்டு கோபட சொல்லுகிறேன் கொஞ்சம் யோசிக்கணும் இன்னைக்கு எங்களை எல்லா உடைமைகளுக்கும் எல்லா சொத்துக்களுக்கும் எல்லா பொருளுக்கும் எல்லா வியாபாரத்துக்கும் எங்களுடைய குழந்தைகள் மாறிட்டாங்க சொல்றாரு வாட்ட பாட குரு குக் வா வளர்க்கோம் பிள்ளைகளை தொண்டு எதை எதிர்பார்க்க போறோம் அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன் படித்த குறாத ஹரிசாக சொல்றேன் வாழ்க்கையில் ஒரு நாளும் மெட்டீரியல் லைஃப் சடவால உலகட்ட மையமாக வைத்து பிள்ளைகளை கேட்க வாழும் உலகமாக வைச்சுகளுக்கு நல்லத விட்டு விட்டு போக பிரச்சனை இல்லை பிள்ளைகளுக்கு என்று சொல்லு சேர்க்க தேவல்ல இன்னைக்கு அன்ப ஆயுதத்தக்காது செல்வந்த ஆக்கிவிட்டு நினைச்சிக்கலாம் வாழ்க்கையில நல்லா ஞாபகம் சேர்த்தி வைச்சது பிள்ளைகளுக்கு பயிர் சேரும் நிச்சயம் இல்ல எத்தனையோ பேர் கட்டில வீட்டில அவங்களை டிரைவர் மாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கடைக்கு சொந்தக்காரனாக மாறிட்டாங்க அந்த கடையினுடைய பொசுடைய மகன் இன்னைக்கு கடையில் வேலை செய்தாரு வாழ்க்கையில் நல்லா ஞாபகம் ஏன் உள்ள வர போதும் எதற்குள்ள வேணும் தாய்மார்களே சகோதரர்களே உங்களுக்கு தேவைப்பு யாராவது கேட்கிறாங்க இந்த புள்ள இல்லைன்னு கேட்கிறாங்க அந்த தொல்ல எதற்குள்ள வேணும் நோக்கம் என்ன மரிய மலேசலாத்து தாய் மரிய மலேசலாத்துடைய தாய் சகோதரிகளே அண்ணா படிச்சு பாருங்க இம்ரானுடைய மனைவி மரிய தாய் பெண்களே தாய்மாறு மறைக்கப்பட வேண்டியவர்கள் நீங்க மறைக்கப்பட வேண்டியவர்கள் குரான் அல்லா சொல்றான் குரான் என்ற பெயர உடல் சொல்ல இல்ல அல்லா சொல்றான் மூசாலை தாய் என்றுதான் சொல்றான் தாய் அல்லா சொல்றான் சகோதரி சகோதரி அல்லா சொல்ல இல்ல அல்லா சொல்றான் இம்டைய மனைவிடைய மனைவி எந்த ஒரு பெண்ணுடைய பெயரையும் குரான் அல்லா சொல்ல இல்ல மரிய மட்டும் ஒரு அற்புதமான பெண் என்பதன் காரணமாக அந்த பெண்ணுடைய வெளிப்படுத்தினார் இதற்கு பெயர் மாற்றமாக ஆண்கள் என்று வரும்பொழுது ஆமலைகள் என்று வரும்பொழுது பெரும் பெறும் போன்ற மக்களுடைய பெண்களுடைய பெயரும் மறைக்கப்பட வேண்டியது பெண்களுடைய பெயரும் மறைக்கப்பட வேண்டியது மறைத்திருக்கிற அவர்களுடைய முதற்றி அவர்களுக்குள்ள வெட்கம் அவருடைய செல்வம் எப்போ ஒரு பெண் தன்னுடைய வெக்கத்தை இழந்துடுவாரோ அன்னைக்கு இல்லத்தை விழந்திருவார்கள் உள்ள ஏன் வளர்ப்போர் பிள்ளைகளை திருத்தி கொண்டு இஸ்லாத்தின் பக்கமாக பிள்ளைகளை கொண்டு தீவின் பக்கமாக ஏன் சொல்றோம் அப்படி மரியமலேஸ்வரத்து உமா கட்டணியாக இருக்கிறார் அவ போனா வைத்து முக வைத்த முகில் அக்ஷா யூதர்களுடைய கையில் இருக்கிறதோ இந்த உலகத்தினுடைய அடாவளித்தனமான மக்களுடைய கையில் இருக்கிறதோ அந்த சரத்திரத்தை படிச்சு பாருவோம் சரத்திரத்தை படிச்சு பாரு கை மாறி மாறி போயிருக்கிறது கொஞ்ச காலம் முஃதருடைய கையில கொஞ்ச காலம் ரோமனுடைய கையில கொஞ்ச காலம் முஸ்லீம்களுடைய கையில கொஞ்ச காலம் சலாஹுதின் ஐயூபுடைய கையில இப்படியாக இஸ்லாம் படிச்சு பார்க்கும் கிடைக்கும் திருப்பி கிடைக்கிறது இது நபீனுடைய ஹதீஸ் எங்களுடைய திரும்பி வரும் எங்க கையில் ஆட்சி திருப்பி கிடைக்கும் நடக்கிற எல்லாம் இடத்தில் கொலை செய்யப்படுவார் இந்தியா கேட் போல பாபு லுத் இடம் இருக்கு அறுதி கத்தி மனைவி ஒரு நாள் போறாங்களுக்கு வரக்கூடிய அவங்க அந்த காலத்துல இந்த காலம் மரியபலேஸ்வரா உங்களோட காலத்துல அவங்க யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல அவங்க எல்லாரும் சிலை வணங்கிகள் சிலைகளை ஜும்மா பள்ளியில அல்ல மூணு பள்ளிகள் பெரிய பள்ளிகள் சொல்லக்கூடிய மஸ்டுல் அது ஆனா பெண்ணா தெரியாது என்ன புள்ள கிடைக்கும் என்று தெரியாது எப்படி கிடைக்கும் என்று தெரியாது வயிற்றில் உள்ள புள்ளைய பார்த்த சொல்றிய தாய் அல்லா குரான் இந்த குழந்தைய நான் இந்த மசிதாவை சிறைகளை விட்டு சுத்தப்படுத்திருக்க என்ன விஷன் என்ன விஷன் எங்க குமார பாடமாக்கி தாரு தகுதிக்கோரம் அல்ல கையில் இருக்கிறது இதை நாங்கள் எடுப்போம் அதுக்கே குரானாகட்டும் வயத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை திருப்பி இஸ்லாத்தி பக்கம் கொண்டு வர நான் நேர்ச்சி வைக்கிறேன் என்று நேர்ச்சி வைக்கலாம் தாய்மார்களே சகோதரிகளே யாருக்களை கொஞ்சம் பிச்சம் அமைப்போம் சரி உள்ள கிடைக்குது உள்ள கிடைக்குது சில கட்டங்களில் சில நேர்ச்சைகள் எல்லாம் நிறைவேற்ற மாட்டான் ஏன் நிறைவேற்ற மாட்டான் சரியானது பொங்குள புள்ள கவலப்பட்டா அல்லாட்ட சொன்னா இந்த நேர்ச்சியை நிறைவேற்றால் அவன் பட்டி அவ்வா என்ன செய்ய உனக்கு தெரியும் கிடைச்சது பொங்குள புள்ள அந்த சுத்தப்படுத்தசி கட்டத்திலே சுத்தப்படுத்துவாங்க உலகத்துக்கு வருவாங்க வந்து மீண்டும் ஒருமுறை சுத்தப்படுத்துவாங்க அந்த பெண்ணுடைய நேர்ச்செய்களை மாட்டான் எண்ணங்களை நாசமாக்க மாட்டான் மீயத்தை நாசமாக்க மாட்டான் வைக்கிறோமோ அதை நிச்சயமாக சரி பொருள் எதுக்குள்ள எல்ல போ எல்லார போறாங்க நானும் போன அப்படியா உங்களுக்கு எதுக்கு வாமி <tanko> மரிய மா அந்த வளர்கள பெருவர்கள கேக்ார்களே சகோதரிகளே பெரியார்களே சகோதரர்களே இந்த விடையத்தக்க எதுக்கு எதை சாதிக்க போறோம் அல்லா இந்த குவாலரசி வாக்குவானாக குவாலுடைய விளக்கத்தை சீவாக்குவானாக இதை செயல்படுத்தி வாக்குவானாக அல்லா சொல்றாங்க கேட்பேட்கானும்போ சும் யாருவாழ் முடியெல்லாம் பலத்திற்கு முடியல்ல வெள்ளை முல்லல்லது பார்த்த உலகத்துள்ள எல்லாரும் சொல்றாங்க இவரும் என்று சொல்றீனமானவன் கையில் ஒன்றுமே இல்லை முடி தழுத்தது முள்ளெல்லாம் தெரிச்சுட்டு மனைவியை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க இவரும் மலடி சொல்றாங்க ஆனாலும் உள்ளத்தில் கேட்பதை விட்டு நான் நிராசையற்றிருப்பேன் தெரியுமா கேப்போம்றை மனைவி மனடியே சொல் எனக்கு எ வேணும்பு கேட்கிறேன் என்னுடைய இல்முக்கும் என்னுடைய நடித்துவத்துக்கும் என்னுடைய தீருக்கும் என்னுடைய அப்பா மார்க்கத்துக்கு அனந்தரக்காரராக வரக்கூடிய ஒரு புள்ள வேணும் எந்த அப்பா யா கூலகத்துக்கு அன்முகப்படுத்தினாங்களோ அந்த தீனை அனந்தரம் கொள்ளக்கூடிய கடக்கல்ல சொத்துக்கல்ல எந்த வீட்டுக்கல்ல என்ன பரம்பரை கல்ல ஏந்தா தூ தீனா நபிமார்கள் முத்தாக போக்குள்ள உலகத்தில் விட்டு விட்டு போகல்ல அவங்களுக்கு தீனாரும் இல்ல அவங்களுக்கு திருஹமும் ஏன் எதுக்கு இஸ்லாமியர்களே சங்கையானவர்களே சகோதர் எங்களை அனந்தர காராக்கள் யாரு பிள்ளைகள் சொத்து கிடைக்கும் இருந்தால் கிடைக்கும் அனந்தர காராக்களாக வரோடும் கவலை கலந்தர காராக்களாக வரோட என்ன செய்யும் என்ன மன்னிச்சு என்ன கிட்ட நாங்க சொல்றோம் நல்ல குடும்பம் வேணும் நல்ல குடும்பங்கள் வேணும் குடும்பமாக வாழ்றதல்ல நல்ல குடும்பம் வேணும் நல்ல பரம்பரை வேணும் தனியாக முடிச்சக்குள்ள மாப்பிள்ளைய பத்தி பொன் பார்க்கக்குள்ள பத்தி மாப்பிள்ள பாக்கக்குள்ள அழக பாக்குறீங்க பணத்தை பார்க்கிறீங்க சூரத்தை பார்க்கிறீங்க எல்லத்தை பார்க்கிறீங்க பரம்பரையை பார்க்கிறீங்களா பரம்பரைய பார்க்கிறீங்களா என்ன பரம்பரையில் வந்தவ மிக முக்கியமானது மிக முக்கியமானது அது புகார் செய்ய பிறகு ஆறாவது ஆண்டுக்கு பிறகு செல்லம் அலைவு செல்லம் என்ன கஞ்சாங்க மாத்தி கொண்டாங்க ஆறு வரும் வரைக்கும் எி யாருக்கு பிறகு தந்த தாவத்தை என்ன அட்வான்ஸ் எழுத்து மூலமான தாவத் கடிதங்கள் எழுதின கணவான செய்த தியாகம் செய்த முயற்சி சுகானம் நான் புகாரியினுடைய முன்னால வாசிக்கிறேன் எழுதி வைக்க வைத்து வாசிக்கிறேன் உலக எழுத்துப்பதி எவ்வளவு தெரிய பதி என்ற ஒரேரு மார்கம்தான்னாவின் மீது சத்தியம் செய்ய மார்க்குலாமி சத்தியமாக குரானின் மீது சத்தியமாக எழுதக்கூடிய பேனாவின் மீது இஸ்லாம் குரான் சத்தியம் செய்திருக்கிறது இந்த பேனா எழுதக்கூடிய எழுத்துக்களை மீது குரான் சத்தியம் செய்திருக்கிறது நாங்க எழுதக்கூடிய சமூகம் எழுத்தாளர்கள் வேணா படித்த சமூகம் நாங்க எங்க தாவத் அப்படி மாறோம் எழுத்து வரியத்தில் எழுத்து பிறகு எனக்கு எழுத தெரியாது தான் ஒரு உண்மை நவி தான் ஒரு உண்மை தெரிஞ்ச கூட்டத்தை கூப்பிட்டு சொன்னாங்க எழுதும்போது நான் சொல்றேன் அப்துல்லா அல்லாஹுடைய கடிதம் அனுப்பின ஒன்று சொன்னேன் தாவத்தில மாற்றம் தாவத்தில மாற்றம் பழசமறக்கிற இல்ல தாவத் அட்வான்ஸ் ஆகுது எழுத்துக்கு மாறுது இந்த இந்த காலத்தினர்நாத்தி அன்னைக்கு பேனா படிக்க வேண்டிய தேவை வந்து எனக்கு பேனா படிக்க தெரியாது பேனா பிடிக்க தெரிஞ்ச சமூகத்தை உட்கார வச்சாங்க எழுதுபோன்னு சொன்னாங்க எனக்கு தெரிய உங்களுக்கு தெரியும் நீ கேது தெரியாது கடைசி கட்டத்தில் எக்ரிமெண்ட் போடுறாங்க 6 முதலாவது சொன்னாங்க எங்களுக்கு ரஹ்மான் ரஹீம் தெரியாது நாங்கள் முன்பு இப்படித்தான் எழுதுவோம் இதுக்கு பெயர் விட்டு குறிக்கிறார் நீங்க ஏற்றுக்கொண்ட மறுவா செய்ய தேவையில்லை உள்ள பிரச்சினையே நீங்க நடக்காருல்ல பேர ஏந்த கையால நான் அழிக்க மாட்டேன் எது நடந்தாலும் சரி சொன்னாங்க காட்டி தவாப்ப நான் அழிக்கிறேன் எடத்துல இருக்குது தெரியாது அழித்தாங்க ஆனா சன்னம் வாசனம் எழுத இல்லை எழுத தெரிஞ்ச சமூகத்தை கொண்டு வேலை வாங்கினாங்க நாங்களும் சொல்றோம் எங்களுக்கு தெரியாது தெரிஞ்ச சமூகத்தை கொண்டு எந்தெந்த துறையில வேலை வாங்குமோ அந்தந்த துறையில வேலை வாங்கப்படணுமோ கடிதம் போகுல் மன்னன் கடிதம் சேர்ந்து கடிதம் சேர்ந்த எல்லாருக்கும் கடிதம் எழுதி சேர்ந்த கடிதத்தை கடிதத்தை வாசித்ததுமே அவன் வாசிக்கும் பொழுதே அவன் ஏற்றுக்கொண்டான் இது கடைசி நபீனுடைய வார்த்தைகள் தான் சொல்றாங்க நல்லோர்களால் எழுதப்பட்ட கிட்டாபுகளை நீங்க வாசிக்கப்பட்ட ஒருவருடையோ அந்த உணர்வுகள் தானாக உங்களுக்கு வாசிக்கக்கூடிய மக்கள் தவறக்கூடிய கதவை உதாரணம் வாசிக்கோ ஒரு குறுகிய பார்வையில உள்ளவருடைய கிட்டாபு வாசித்தா அந்த குறுகிய பார்வை தான் ஒரு பிரவுட் பாயிண்டர் தூரமான விசாலமான அறிவுடைய சிந்தனையாளருடைய ஒரு முகக்கினுடைய தானாக வளரப்படுகிறது கடைசி நபியனுடைய கடிதம் தான் சிந்திக்கொள்ள சொன்னார்காரையும் கூப்பிட்டு முதலாவது யாவார கோஷ்டி அந்த பீஸ் எக்ரிமெண்ட்டுக்கு பிறகு அப்பத்தான் வந்திருக்கிறாங்க அந்த ஊருக்கு மன்னனுடைய படை பெய்தே அவங்களை ரவுண்ட் அப் பண்ணி ஒன்றும் தெரிய என்ன திக்கப் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணி கூட்டிக் கொண்டு வந்து ஹிரக்கல் மன்னனுக்கு முன்னால் நிற்பாட்டினார் நிற்பாட்டினது அரசன் கேட்கிறான் கேள்வி பத்து கேள்வி கேட்குறேன் நான் பத்து கேள்வியே சொல்ல வரையில் அவன் முதலாவது ஒரு கேள்வி கேட்ப ஆச்சரியமான கேள்வி ஒரு நபியை பத்தி கேட்கக் கேட்கணும் அவர் என்ன சொல்றார்னு கேட்கணும் ஒரு நபியை பத்தி கேட்கக்குள்ள அவர் எப்படிப்பட்ட ஒரு மார்க்க தி பக்கம் அழைக்கிறான்னு தாய்மார்களே சகோதரிகளே பெரியார்களே படிங்க வாழ்க்கையில் பாடம் நஜாசி மன்னன் கேட்ட முதலாவது கேள்வி உங்களுக்கு மத்தின அவனுடைய பரம்பரை எப்படிப்பட்ட ஒரு பரம்பரை எந்தவரு எந்த பரம்பரையில வந்தவரு அபூ சுத்தியான் சொல்றாரு எனக்கு ஒன்றுமே சொல்லேன உண்மையை தான் சொல்ல உண்மையை சொன்னேன் நான் சொன்னேன் எங்களுக்கு மட்டும் நிற்கக்கூடிய பரம்பரைகள்ல ஒரு கோல்டன் அவர் பிறந்தாரு மண்ணு சொன்ன கதால நபிமார்கள்க்கம் பலஸ்தீனத்தில் இஸ்ரேல பலஸ்தீனக வாழக்கூடிய மக்கள் ஒருவருக்கு வயது அறுவதும்தான் அவர் அறுபது வருஷமாக கேள்விப்பட்டது பார்த்தது கேட்டது எல்லாமே என்ன தெரியுமா அவர் அறுபது வருஷமா யுத்தம் பீஸ் இல்ல எப்ப பார்த்தாலும் சூசைட் எப்ப பார்த்தாலும் மேலுக்காலும் தாக்குறது சுகாதாரம் ஒவ்வொரு நாளும் இது நடக்குது அதே போலதான் இந்த நாட்டினையும் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒருவரு வயசு முப்பதுன்னு சொன்னா அவருடைய இருபத்தி எட்டு வயசு அவரு காலையில செய்தியை போட்டா மாலையில ஓப்பன் வரைக்கும் கேள்விப்பட்டது முழுக்கவும் அடிச்சதும் கேள்விப்பட்டிருப்பார் இது ஆச்சரியில்ல அப்பா இது ஆச்சரியில்லை எங்கள்ல நூற்று கணக்கான சிறார்கள் இருக்கிறாங்க நூற்று கணக்கான வால்கள் இருக்கிறாங்க அவங்க எப்பையுமே தங்க வீட்டுக்குள்ள பார்த்ததே சந்தோஷமாக இருந்த காண இல்ல உப்பா ரெண்டு பேரும் அன்பாக இருந்த பாப்பட கன்னத்துல உமை அடிச்சத்தையும் கத்திய சூடாக்கி வாப்பட மேல உண்மை வெச்சத்தையும் வாப்பா உமக்கு தூசணத்தில் வேசுகிறையும் சுமகான சண்டை பிடிக்கிறதையும் உம கொண்டைத்து வாப்பா வீட்டுல விட்டுட்டு வந்தத்தையும் பாம்பா ஊட்ட விட்டு கோவிச்சு கொண்டு போனதையும் பாம்பா உண்மை போல பேசாம இருந்ததையும் தான் வீட்டுக்குள்ள பார்க்கிறார்கள் தன் வீட்டுக்குள்ள இஸ்ரேலுக்கு போக வானம் பலஸ்தீனுக்கு போக வானம் யாழ்ப்பாணத்துக்கு போக வானம் இதில் வீட்டுக்குள்ள பாருங்க வீட்டுக்குள்ள குடும்ப வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையாக அதனுடைய பேசிக் அடிப்படை அன்பு எந்த அன்பு இல்லையோ அங்க இஸ்லாம் வர முடியாது எந்த குடும்பத்து அந்த குடும்பத்துக்கு அன்பு வராது பாய் அல்ல லவ் அல்ல லவ் என்றது மனைவியோடு மனைவியோடு மனைவி அன்புக்கு தண்ட கணவனுடைய அன்பு இருக்கிறது அன்பென்று சொல்லக்கூடிய ஒன்றில் அன்பு வாப்ப உண்மைக்கு கொடுக்கிற அன்பு மரியாதை இதுல புள்ள வளர்ந்தால்தான் அந்த புள்ளைய வைத்து கையாள முடியும் வதூதல் வதூது அதிகமாக குழந்தை பாக்கியம் உள்ள அதிகமாக குழந்தை பாக்கியம் உள்ள அதிகமாக அன்பு காட்டக்கூடிய ஒரு குடும்பத்தில் போய் கல்யாணம் முடிச்சு குழந்தை பாக்கியம் எப்படி பார்க்கலாம் தாத்தக்கத்தினக்குள்ள மாணிக்கத்தினுள்ள சாட்சியத்தின இந்த குடும்பத்தில் யாரும் இருக்கிறாங்களா எல்லாருக்கும் எல்லாருக்கும் எப்படி அந்த எப்படி அந்த ஒரு பொம்முளை அன்பாக இருப்பால் என்றும் ஏது மசினிக்குதான் அதுக்கு பாக்கா நீங்க பாருங்கிறதுக்கு கும்ப வந்திருக்கிறா டிரைவரோடு யாரோட கார்ல அவட காரில் வந்திருக்கிறா இன்னமோட கார்ல யாரோட அவரு தேவரோடு சுமகா நல்லா கல்யாணம் முடிச்சாலும் எப்படித்தான்க்குமா வந்ததே ஒற்றுமையா வரல மாப்பிள பார்க்க வந்ததே வேற முறையில் கணவன் மனைவி அன்பு வெளிப்பட வேண்டும் வெளிப்பட வேண்டும் செல்லம் வாழிவு செல்லம் கதீஜா உலகம் வாஹு தால ஒரு அன்பு வச்சிருந்த அன்பு எவ்வளவு அன்பு நாங்க பள்ளியில வாசிக்கிற ஹதிஸ் இருக்குது தொகுதி செய்வான வாழ்க்கையினுடைய கட்டிச்சாதனாக்கி வைப்பானாக நதியினுடைய ஐம்பது ஆறு வருஷத்துல ஹதி எல்லாம் வருடம் நடிக்கு வயது அம்பதாக இருக்கும் பொழுது கஷ்டமான ரெண்டு சம்பவம் ரெண்டு சம்பவம் அதுல ஒன்று தான் அன்பு மனைவி சனீஜா உதயம் தான் அறுபத்தி ஐந்தாவது வருஷத்துல மதிப்பாக்குறான் நபிக்கு வயது ஐம்பது சனீஜாவுக்கு வயது அறுபத்தி ஐந்து குழந்தைகளை பெற்று தந்த ஒரு கும்பல ஒரு மனைவி மூத்தாங்க கணவன் மனைவி மூத்தாகிட்ட மனைவி மூத்தாகுவாவோ அந்தக்கு கணவன் குருமாக்களையாக மாறிடுவார்கள் மையத்துக்கு வரக்கூடிய ஆடலே கொண்டாக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த காலத்துல தான் நாங்கள் வாழ்வோம் கணவன் மௌத்தொண்டா என் மக்கள் தூரைந்து பார்த்து கவலைப்படுறாங்க எல்லாம் கேட்டு போட்டு திட்டப்பயிட்டு சொன்னாங்க உமா அல்லா உட்கட்டும் உன்னை அன்ப அல்லா பாதுகாக்கட்டும் நீ இப்படி காத்தடிச்சிருத்தினால உன்னை மாப்பிள்ளைக்கு இப்படி சேர போடல இதை நீ எதிர்த்து உம்மான்டா திருப்பி சொன்னா நான் அந்த அளவுக்கு பெரிய முத்தாள் அல்ல சொன்னா ஏந்திரியமா காத்தடிச்சுறேன் என் மாப்பிள்ள மௌத்தாக்குள்ள சொன்னா நீ ரெண்டாவது கல்யாணம் மருவ முடிச்சு கொடுறா குறைஞ்ச பச்சமேட் அவருடைய மண் காஞ்சத்துக்கு முடிச்சுக்கொண்டு சொல்லி அவருடைய மண்ண காற்று வைக்கிற காயத்துமே இது அவசரமா காயத்துமே சும்மா சொல்ல இல்லா முடிஞ்சு வெளியே வார்டு புதுப்பெண்ணாக வெளியே வாராங்கி வெளியே வார புது பெண்ணாக வெளியே வராங்க குடும்ப வாழ்க்கையினுடைய லட்சியமே தெரியாம போயிட்டு என்ன அன்பு என்ன பாசம் என்ன உப்பு எங்க உள்ளே வராது எங்கள்கிட்ட வராத வரையில எங்களை குழந்தைகளுக்கு இதெல்லாம் அனந்தரம் சொத்தாக போயிட்டு சேரணும் மனைவியர் எப்படி பேசணும் மனைவியர் எப்படி கலைக்கோணும் படி நண்பானவர்களே சண்டையான படிங்க வாழ்க்கையில படிச்சு குடும்பம் ஐம்பதுல மவுத்தானாங்க அடக்கம் செஞ்சிட்டாங்க ஆனா நரிசங்கரம் அறுபத்தி மூணு மவுத்தானா பதிமூணு வருடம் ஹரிஜாவுக்கு பிறகு வாங்கினாங்க பதிமூணு வருடமும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஹதீஜாவின் மீது பொறாமப்பட்டது போல ஏண்டா வீட்டுல ஒரு ஆடு அறுத்தாலும் சரி என்ன செய்வாங்க ஒரு போஷன் இறைச்சி பார்சல் ஒரு துண்ட இறச்ச பெரிய பகுதியுடைய நன்மை கூட்டாளிமாருக்கு கூட்டாளி மாறே குடுத்து படிக்கிறோம் மதீஷில் எப்ப வாழ்க்கையில கொண்டு வரப்போறோம் தந்த மனைவிய குடும்பம் அல்ல தந்த மனைவினுடைய கூட்டாளி மாறு தந்த மனைவினுடைய நண்பிகள் தந்த மனைவிக்கு சலாம் சொல்லக்கூடியவங்க தன் மனைவியோட பேசக்கூடியவங்க அவங்களை ஊட்டுக்கு அனுப்புகிறாங்க வெற்றி காவத்துள்ளாவுக்கு மேல ஏறி வாங்க சொல்றாங்க சாதியை கையெழுத்துட்டாங்க முன்னூத்தி அறுபது விக்ரங்கள் உரைக்கப்பட்டு விட்டது மாறிவிட்டது ஏகத்துவத்தின் வீடு குரல கொண்டு வந்து நடந்து முடிந்து ஒவ்வொரு சம்பவத்தை சொல்லி சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க வயதுல தூரத்தில் இருந்து நடந்து இந்த பெண்ணை கண்டதுமே சன்னம்லாசம் யத்துரு கு அந்த சபையாங்க அந்த பெண்ணோட பேசுறதுக்கு பெண்ணோட கீழே உட்கார்ந்து பேசுறாங்க நீண்ட நேரம் கதைக்குறாங்க மக்களாவுடைய வெற்றி காவத்துள்ளாவுடைய சாவி கையில விழாலே அவசிவான்னு சொல்றாங்க ஒரு கெலவி பொங்குளியோட பெய்து உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க ஆயிஷா சொல்றா எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்ன இது இந்த நேரத்தில இந்த நேரத்துல இந்த பொங்குளை யாரு பொறுமதியான நேரத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண்ணோடு உட்காந்து கரைச்சாங்களே அந்த பெண் யாருன்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க சந்தாஹி நெருங்கின கூட்டாளி மாறுகள் நாள் ஹதீஜா இருந்திருக்கோனே காவத்துள்ளாவுடைய சாவியை கையெழுக்கிற நாள் அந்த நாள் பட்ட கஷ்டங்களை அந்த நாளும் ஞாபகப்படுத்துறாங்க என்ன பேசினீங்க என்ன கலச்சீங்க நாட்களை பத்தி நாங்க பேசினோம் எனக்கு சரியான கிளவிய பத்தி நீங்க இப்படி பேசணுமா எனக்கு ரோசம் வந்து நீ முதலாவது இதுதான் அன்பு இந்த அன்புலத்தான் குடும்பம் வாழோன இந்த அன்பத்தான் கட்டி எழுப்போணம் ஆமி பொமாண்டர் அல்ல ஆமி சீப் அல்ல என்ற மனைவி எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அவகோட எப்படி நான் வாழோன கொண்டு வந்து சொல்றதுக்கு மனைவி பெண்களோட எப்படி சகாபாக்கள் நதிபாடுகள் நடந்து கொண்டார்கள் முதல் மனைவி வாழ்வேண்டும் எண்பது வருஷம் வாழ்ந்தான் அந்த பெண்ணோட புள்ள கிடைக்கல்ல சாரா, முடிச்சிக்குற யாருக்கு இப்ராஹிம் அலை சாத்துக்காரா யாரு இந்த தாரா என்ற பெண்மணி யாரு வந்திருக்கிறது சொல்றகத்திலோ தோன்றின அழகிகள் அழகாக இருப்பால் எப்பேம் அழகாக இருப்பாள் ஆனால் தன் அழகம் காட்ட மாட்டாள் தன் அழகை வெளிப்படுத்த மாட்டாள் தன்னுடைய மேக்கப் தன்னுடைய அழகை தன்னை கணவனுக்கு காட்டுவாள் அது அவளுக்கு அது அவளுக்கு பெண்கள் எப்பே பலகோணம் அவருக்குழுமணம் முடித்ததற்கு பிறகு உங்களை கணவன் இன்னமும் பார்ப்பதாக இருந்தால் அதற்குரிய காரணம் நீங்களாக தந்திருப்பீங்க நீங்க அழகாக கருத இல்லை கணவனுக்கு முன்னால் அழகு கணவனுக்கு முன்னால கூந்தல் அழகு வெளிப்படுத்துவது வாசம் பூசுவது கணவனுக்கு முன்னால மேக்அப் பண்ணி கண்ண புரிந்து வைப்பது ஒரு பெண்ணுடைய பெரிய இவாதத்து ஒரு பெண்ணுடைய பெரிய விபாதத்து கணவன் வெளியே போறாரா பஜாருக்கு போறாரா தொழிலுக்கு போறாரா அந்த கணவனை வலியுறுப்புக்காக வேண்டி நான் ரெடியாகும் ராவு படுத்த உடுப்போரை அல்ல ராவு தூங்கின உடுப்போரை அல்ல கணவன் ஒன்பது மணிக்கு வேலைக்கு போவாரு நான் எட்டரை மணிக்கு ஆயத்தம் உடுத்து வந்து எவேன்றி சொன்ன அலங்கரித்து கணவனுக்கு காட்டுவேன் அவர் வெளியே போனாலும் மறக்க ஹரீஷ் தந்திருக்கிறேன் வீட்டுக்கு போக வாழ சொல்ல ஊக்கு நேரம் நீங்க வெளியே பைத்து வாரீங்க வியாபாரத்தில் பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு எந்த இன்பர்மேஷனும் இல்ல சும்மா தட்டுறீங்க எத்தனை மணிக்கு வருவார் யாருக்கு தெரியா மனைவிக்கு தெரியாது என்ன பன்னிக்கு காலம்ன்ன முதல்காக்கா அமையவும் ஏன் மனைவிக்கு தைன் குடும்போ அவர் ரெடியாக அவர் ஆயத்தமாகணும் உங்களை வலியுறுப்பினது போல அவரை வரவேற்கோணம் அன்புக்குரியவர்களே சங்கையானவர்களே பெரிய தாய்மார்களே அங்கு சொல்லக்கூடிய ஒன்று தான் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் வளரப்போம் ஒரு நாள் இன்னொரு அதி சொல்லிக்கிறது ஆயிஷா சொல்றாங்க இருக்கிறேன் ஒரு நாள் ஒரு பொங்கலை வந்து அனுமதி கேட்கிறா நவீன எங்களுடைய வீட்டுக்குள்ள மாறக்க எனக்கு ஊட்டுக்குள்ள வரலாம் ஆண்டு கேட்கிற அனுமதி அந்த பொம்பளை யாருந்தா ஹதிஜா ரவி எவ்வளவு தங்கச்சி சகோதரி அனுமதி கேட்கிறான் ஊட்டுக்குள்ள வாரத்துக்கு ஆயிஷா சக்தியக்காரதி எவ்வளோ சொல்றாங்க இந்த சகோதரி வந்து கதவ சக்தி அனுமதி கேட்கிறா ஊட்டுக்குள்ள வயசும் தங்கி ரெண்டு பேருடைய வயசுல வித்தியாசம் இல்ல சகோதரி டாத்தா அனுமதி கேட்கிறா நவீனத்தில் உள்ளுக்கு வரலாமா என்று சொல்லி அவங்களுக்கு தங்க தாத்தவ மறந்துட்டாங்க தந்த மனைவியிலே ஞாபகம் வந்துட்டது அன்பு இந்த அன்புல தான் வீட்டு இந்த அன்புக்கு மேல ஈமான் இந்த அன்புக்கு மேல இஸ்லாம் இந்த அன்புக்கு மேல இப்பாத்து இந்த அன்புக்கு மேல தொழுக சுகாரம்லாம் அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாத குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கட்டி முடியாது எந்த அளவுக்கு தெரியும் குமரப்பா திரமையாக எப்படி குமரன் சொன்னாலே பயம் குமரன் சொன்னாலே ஒரு கம்பீரம் குமரம் ஆனா எப்படி வீட்டுக்குள் இருந்தார்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சஹாதி சொல்றாரு எந்த உட்ல சரியான பிரச்சின எந்த மனைவி குஞ்சன் கட்டணம் எப்படி விலையில் வெற்ற கட்டறம் வாய் கொஞ்சம் காரமா பேசுவான் கடினமா பேசுவான் யாருடைய புத்தி சொல்லு சொல்லி நான் உமருடைய வீட்டுக்கு போனேன் பேச்சு வீட்டு அனுமதி கேட்டேன் அனுமதி கேட்டா எனக்கு அனுமதி கிடைச்சிட்டு என் உட்கார வச்சாரு அப்படி அவசரமா கதவ முடி வந்தார் எந்த கதவோ இந்த போட்டு கதவைட்ட கவ மூடி ஊட்டுக்குள்ள பேசுற சட்டம் ஊட்டுக்கு வெளியே போக மாட்டா அவருடைய மாட்டா ரோட்டுக்கே போகுது யாருடைய சத்தம் உமரமியம் ஊட்டுக்கு வெளியே போகுது இவர் பார்த்தா என்ன விட இவர் பிரபலம் சீக்கிரமாறி விளங்குது ஏத பிரபலம் கொஞ்சம் பரவாயில்லை ஊட்டுக்குள்ள பிரபலம் இவருடைய பிரபலம் ரோட்டுக்கே இருக்குது கூட்டுங்களுக்கு வந்தவர் போய் கொண்டிருக்கார் கூப்பிட்டாங்க நீ என்னென்ன தேவைக்கு வந்தியோ என்ன விஷயம் விஷயம் அவர் சொன்னாரு யாரோ உமர் அவிரு உங்கள்ட்ட வந்தேன் தாள வந்தேன் மனைவியுடைய சட்டத்தை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு வந்தேன் உங்கள்ட்ட அப்படியே திரும்பி போயிட்டே சுபகான வீட்டுக்குள்ள எப்படி இருக்கோம் அழகான வார்த்தை சொல்றாங்க وربت اولادي ونظمت بيتي وتوكل ذلك ولم يأمر الله بذلك انما تفله طاغيه وتحملت كل وتحملت كل ذلك افلا اتحملها ان رفع صوتها سيدنا محمد صلى الله عليه وسلم ديما بابا اور الشيء اللي انا يوتكم اني ليا كل كشتتيه اول بنگدكرك எல்லா கட்டத்திலையும் அவள் பங்கெடுக்கிறான் இரண்டாவது கழிவித்தார்கள் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் காலையிலும் எட்டரை மணிக்கு போறோம் ஏழு மணிக்கு ஹங் பண்ண பத்தி என்ன சதாம் எல்லா உடுப்புள்ள கழி படுக்கையை அழகா வச்சிருக்கிறார் நான் போட்டு தேவைக்கிறார் வளர்க்கிறார் அவள பொறுப்பு இல்ல புள்ள வளர்க்கிற வாம் பொறுப்பு சரியா வளர்க்கிறாள் எந்த வீட்டை எப்பயும் சுத்தமா வச்சிருக்கிறாள் எப்போ நேரம் சொன்னதெல்லாம் அவன ட்யூட்டி அல்ல உங்களை மனைவி உங்களை சேட்டாயம் பண்ணி தரோம் என்று அவரது ட்யூட்டி அல்ல உங்களை பிள்ளைய பாதுகாக்க பொறுப்பு அல்ல இதெல்லாம் செய்தால் மன விரும்பி செய்தால் சந்தோஷமா செய்கிறால் என்னுடைய எல்லா கஷ்டத்தையும் அப்படிப்பட்ட ஒரு பொம்புளைய பொறுப்பு அப்படிப்பட்ட ஒரு பொம்புளை கொஞ்சம் காரமா பேசித்தா இதே இதை சுமந்து கொண்டா என்ன வரப்போகுது சொல்லி வந்தேன் மன நிம்மதியாக உள்ளது இதுதான் யதார்த்தம் இந்த இந்த இந்த குடும்பத்தைே சே பெரிய தாய்மார்களே சகோதரிகளே முதலாவது விடயம் நாங்கள் நல்லவர்களாக மாறினால் எங்க பிள்ளைகள் தானாக நல்லவர்களாக மாறுவார்கள் எங்கள்கிட்ட இஸ்லாம் வந்தால் இஸ்லாம் தானாக வரும் எனவே தான் நாங்கள் சொல்றோம் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன கிடைக்கோணும் நான் என்ன செய்யணும் எந்த பொறுப்பு என்ன எந்த கதவை என்றான் கடையாளம் முடிக்க போவேனா சும்மா பைத்து கடையாளம் முடிக்கவாட கல்யாணம் முடிக்க முடி படிங்குளை முடிச்சா நான் யாருடைய பேச்சை கேட்கணும் ஒரு பொங்குளை முடிச்சுங்க நீங்க என்ன செய்ய என்ன அவர் சொல்றார் இல்ல ஹசராஜ் ஒரு பிரச்சின மனைவிக்கு இடையில சின்ன ஒரு பெருசில வந்து மாமா இதை போட்டு பெருசா கிட்ட மாம பெருசாக்கிட்ட மன்னிச்சுக்குள்ளாரு நீ பயப்படாம முகத்துக்கு சொல்றாரு தாய்மார்களே சகோதரிகளே ஏப்பா என்ன காவலமா கேளுங்க புள்ளைய பனிக்கன பிரியங்க ஏன்னு சொல்லுங்க அலை புள்ளை அனி பிரின் ஹைரிகேங்க ஏன்னு அதுக்கு புள்ளே சொல்றேன்னு சொல்ற வேண்டியமா இது உனக்கு பின்னால தேவப்படலாம் இது உனக்கு பின்னால தேவப்படலாம் என்ன அர்த்தம் மிருகோகம் என்ன அர்த்தம் சொன்ன மாட்டுல உன்ன விட்டாலும் நீ ரோட்டுပေါ် தேவல ஒரு தொம்பு பையிட்டான் உன்னை மாப்பிள்ள உன்னை விட்டாலும் செல்வா தொழில் செய்யலும் அனுப்பினது எனக்கு வாப்பமாறு சொன்னதை சொல்றேன் இல்ல பிரச்சனை இல்ல அவர் டிவோர்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல அவன் நல்லா படிச்சிக்கிறான் யாரு சொல்றேன் நடக்கிற ஒரு பகுதிக்குடியூக்கு நாங்க பார்க்கிறீங்க காட் கிடைத்தார்டுண்டு கையில பேப்படிச்சு என்ன அடிச்சுக்குள்ள வேலுமா என்னக்ேக் படிச்சு க வாகனமோ தேங்கல்ல கிளாஸ் ரூம்ல படித்தார் கையடிச்சோம் இப்படித்தான் இது பண்றது போனது நீடையிலேசனை நல்ல மார்க்கம் இருக்குது என்ன மன்னிச்சு என்ன மன்னிச்சு சொல்றேன் நாங்க யாரும் விருமில்ல எங்கட வீட்டுக்கு அழிய போல உஸ்மான போல உத்தாடாகுமா போல மாப்பிளனுக்கு யாரும் விருப்பம் இல்ல ஆனா பேசக்கூடிய பெரியவாங்க வாழ்க்கையை பத்தி பேச பெரியா பேசுவாங்க உங்களுக்கு ஏழுமா உங்களோட வீட்டில் உள்ள உங்களோட மகளுக்கு உஸ்மான போல ஒரு மாப்பிள வரட்டுமே அழிய போல ஒரு மாப்பிள வரட்டுமே உயாகுமா யாரும் எடுத்தாங்க எங்க எடுத்து இருக்கிறாங்க தொலகை இல்லன்னா சொல்றாங்க அவரு சில்லா பயிர் வந்தா சரியாகிடும் தொழுகை பயிர் வந்தா பண்ணிக்கொள்ளா அது கொஞ்சம் தொழில்நுட்பம் தொழில் வாழ்க்கையில ஞாபகம் வைங்க கல்யாணம் முடிச்சு முந்தி நல்லா தேடி பார்த்து ஆராய்ச்சி விசாரிச்சு பார்த்து கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு பிறகே பகல் வாராட்டு குழந்தை கொண்டு வாரா சின்ன பிரச்சனை பட்டு வாரா சிக்கல் பட்டு வாரா உப்ப என்ன செய்ய சொல்வா உப்ப என்ன செய்ய மிக தெளிவாக இல்லை ஏன் சொல்வேன் என்றால் நடக்கிறத சொல்வேன் அல்லா சொல்றான் தாய்மார்களே சகோதரிகளே என்னை யாரும் போதித்துக் கொள்ள வாழ்ந்தால் நான் உண்மையை சொல்றேன் அது உங்களுக்கு கொஞ்சம் கஜப்பாக இருந்தால் கிடையாது பெண்களை பற்றி குரான் சொல்லி சொல்றான் சேத்தாண்ட சூழ்ச்சி இருக்கிறேன் ரொம்ப சொத்தாக சேத்தாண்ட சூழ்ச்சிக்கு மாற்ற இல்லை சேத்தாண்ட சூழ்ச்சி ரொம்ப சொத்த இன்ன கைத சூழ்ச்சி ரொம்ப விளக்கமானது பெண்களே ஏ சகோதரிமார்களே ஏ தாய்மார்களே உங்களோட சூழ்ச்சி ரொம்ப காரமானது எந்த அளவுக்கு காரணம் தான் சில கட்டங்களில் அது நதியினுடைய மனைவி மாறாக இருந்தாலும் சரி சில கட்டங்கள்ல சில பண்ணினாங்க சில இடங்கள்ல சொன்னாங்க சூழ்ச்சி ரொம்ப காரமானது சில கட்டங்கள்ல மகள் ஓடி வாராட்டு உம்மாட்ட வாப்பாட்ட பாருங்க அவவே பிச்சு கொண்டிருக்கோமே சில கட்டங்கள் அவவே பிச்சு கொண்டு வரோம் அடிச்சு அடுத்த நாள் வாரங்க உம்மா விசாரிக்கிறேன் வரக்குள்ள உம்மை கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு வரக்குள்ள பால் அடையாளம் அந்த புள்ள சொல்ல ரொம்ப பிச்சை சொல்லி அந்த புள்ள சொல்லு இது ஹதிரத்து பிச்சதுல ரொம்ப பிச்சுட்டது சொல்லி எங்களோட வீட்டுக்கு வந்து ஏந்தக்குள்ள காட்டுற கையில உள்ள அடையாளம் அவரோ மேலும் அவ வீட்டுக்கு வந்த வெரி சோரி உம்மா உன் முடிச்சு நலவோ பொல்லாத்தோ அயாத்தோ மவுத்தோ அங்கே பார்த்து ஏதுமா சொல்றது இத சொல்லுங்க பாப்போடையா கணவன் தேசிக்க முடியுமாக்கள் வந்து என்ன செய்யலாம் கச்சாலம் போடுவாங்க இப்ப பார்த்தா முடியாத சிக்கலா பேச ஒரு நாள் போனாங்க சொல்ல சொல்ல மகள் பாத்திமா ரபியல்லாஹு தஆலா அன்ஹாலு துக்கோனா நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஹதீஸ்ல ப்ரூஃப் பண்றேன் போனா ஊட்டுக்கு போனா கொஞ்ச பார்த்தா மகல பார்த்தா பாத்திமாவ பார்த்தா சொர்க்கத்து பெண்ணுடைய தலையிய பார்த்தா हसन ஹுசைன் உடைய தாயை பார்த்தா சர்வ தானிய आलम காஜல் மதீனாவுடைய மகலார பார்த்தா கொஞ்ச மூடா ஒடிக்கா கொஞ்ச மூடா ஏட்டாங்கட மாப்புளங்கம்மா நான் சொன்னா பிரச்சின பட்டு போலீஸ் வந்து மாறி கேட்க ஒன்றும் கேட்கல மனவன் பெண்ணோட கோவிச்சு கொண்டு வெளியே வைத்தாரு நாமக்கு தெரியும் மருமகன் கிளப்புக்கு போறால் அல்ல ஏந்த மருமகன் ரோட்ல போரிங் ரோட்ல பாஸ் பண்றாலும் போற ஒரே ஒரு இடம் பள்ளி வாசல் தரண்டு தான் இருப்பார் யாரு தெரியுமது அதிகமாக கனியுது போனா அவர் ஒரு பாயொண்டை விரிச்சி அவருக்கு மருமகன் தூக்கம் நல்ல தூக்கம் எந்த அளவுக்கு தூக்கம் என்றால் வாயில மறுத்தவர் உருண்டு பயித்து மண்ணுக்கு உடம்பெல்லம் உடம்பள்ளே மருமகன எழுப்புறாரே அழிந்து சொல்ல இல்ல என்ன மருமகன அவ மண்ட வாப்பாவே எழுப்பு போட்டாங்க ஒன்று அபுல் மகள்ா இருக்கேனும் ஏந்த ஈரத்துண்டா இருக்கோ மேலும் அசனுசைந்த தாயா இருக்கோ மேலும் ஆனா நீ சுவர்த்தம் போறதுக்கு கணவன் பொருத்தம் வேணும் போறதுக்கு உண்ட மாக்க பொருத்தம் வேணும் இதுமாத சொல்ல கும்மாப்ப சொல்ல மௌத் அங்கத்தான் இங்க இல்ல ஒன்னு அனுப்பியாச்சு மருவ உணர்த்து இந்த சம்பந்தம் எங்க மவுத்துக்கு பிறகு அனந்தரசி கிடைச்சு மதத்தான் என்ன சாப்பிட்டீங்க பால்மா வாங்கி தந்தாரா யாரு கேட்கறது பால்மா கிடைச்சி நல்ல நேற்று என்னவோ சின்ன ஒரு கச்சால் வாங்குமே அணுகினா முடிச்சு கொடுத்தீங்களா அகலாசப்பா இருக்கும் ப்பா இருக்கும் இந்தக்குள்ள பணம் நாளைக்குள்ளா போகும் இந்தக்குள்ள செல்வன் நாளை கேலையாகிறோம் ஆனா தீன் எப்பே தீனாக இருக்கும் அஹ்லாத் எப்பே அஹ்லாக்காக இருக்கும் வெற்றி குடும்ப வாழ்க்கையை முறை பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எழுதப்பட்ட வாழ்க்கையை அனைவருக்கு தந்து நம் அனைவருடைய பெற்றோருடைய கபை பிரகாசமாக்கி வைத்து அவர்களுக்கு ஆவியத்தான வாழ்வை குறித்து மனைவி மக்கள் குடும்பம் மனைவிமார்கள் அனைவருக்கு